அபு வாயில் கூறியதாவது அபு மூசார் அவர்கள் அப்துல்லி அல்லாஹூங் அவர்களிடத்தில் குளிப்பு கடமையான ஒருவருக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால் அவர் தொழ வேண்டாம் அல்லவா என்று கேட்டார்கள் இந்த விஷயத்தில் நாம் சலுகை அளித்தால் குளிர் ஏற்பட்டால் கூட மக்கள் தைமம் செய்து தொழ ஆரம்பித்து விடுவார்கள் என்று அப்துல்லாஹின் மசூது அல்லாஹூன் அவர்கள் கூறினார்கள் அதற்கு அபு மூசார் அவர்கள் செய்தியை நீர் என்ன செய்வீர் என்று கேட்டார் அதற்கு அம்மார் அதுலும் அவர்கள் உமரதியில் அவரிடத்தில் அச்செய்தியை கூறிய போது அதை உமரதியில்லாகும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது உமக்கு தெரியாதா என்று அப்துல்லாஹின் மசூதர் ரதியும் அவர்கள் பதில் கூறினார்கள் தான் தைமம் செய்வதை அப்துல்லா மசூத் அலி அல்லாஹும் அவர்கள் வெறுத்திருக்க கூடுமோ என ஷகீக் அவர்களிடம் நான் கேட்டேன் அவர்கள் ஆம் என பதில் கூறினார்கள் என ஆமஷ் கூறுகிறார்கள்